பள்ளிக்கு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் வாயிலாக அறிவிக்கும் அத்தாயிடம் எதனால் இவ்வாறு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் என்று இபுனு ஜுரேஜ் கேட்டதற்கு சமைக்கப்படாத பச்சை வெங்காயத்தையே நபி சொல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று அத்தா விளக்கமளித்தார் மற்றொரு அறிவிப்பில் அதன் துருவாடையே நபி சொல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று அதா கூறியதாக காணப்படுகிறது